தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மயமதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய சென்ற வாரம் முழுவதிலும் சேதமடை ஆதிபடி காக்கப்பட்டு வரவிருந்த எல்லாவது ஆபத்துகளிலும் அழிவுகளிலும் விபத்துகளிலும் பலத்த பாதுகாத்து இந்த மனமக்சி நாளாக இந்த பரிசுத்தாளிலே கத்திற்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழில் கொள்ளும்படியாகி நம்ம எல்லாருக்கும் கிருமி கொடுத்து தேவராய கட்டனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றபடி நாள் ஆண்டவனுக்கு நாம் அதிகமாக நின்று சென்று கொள்ள இருக்கின்றோம் அநேக மக்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த நாளில் தேவ சமூகத்திற்கு வர முடியாதபடி பலர் பலவிதமான காரணங்களால் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறதை காணுகின்றோம் தேவநாய கட்ட நம்முடைய தடையிலெல்லாவற்றி மாற்றி நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் அதனுடைய சுத்த கிருவி என்பது நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கதவைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவித்துக் இந்த நாளின் கட்டுடைய ஆதியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வித பாகங்களை நாம் ஜபத்தோடு வாசித்து தியானிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி அதிகாரம் நான்கும் ஐந்து வசனங்களை ஒரு உருவாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகேல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு பேசின ஒரு காரியத்தை கேட்டோம் ஆபரகாம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை மாதத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமி சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அறிந்து எழுதப்பட்டிருக்கிறார் ஆபரவாவை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தாருந்து பரிசுத்த மத்தியில் தெரிந்திருக்கிறோம் ஆபரக அழைத்த தேவன் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் விதிமுறையின் நியமங்களையும் கருத்தாக கை கொண்டாடு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நசு தெரிந்தபடியால் இறமக்களாகி நான் இரையாசியை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவருடைய நியமங்களையும் கவனமாக கை கொள்ளும் பொழுது மாத்திரமே ஆபரகாமை போன்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இன்று வேதமாக நம்ம கற்றுத்தருகிறது என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒவ்வொரு கிழங்கிருப்போம் நாலாம் மணிக்கு ஆறு மூன்றாவது வாசிக்கின்றது என்று இங்கேத்தவர்களாக எழுதி வைத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகின்றார் வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது மனிதர்கள் என்ன சொல்லுறாக்கம் கொண்டிருக்கவில்லை வார்த்தைகள் கட்டளைகள் கற்பனைகள் நியமங்கள் எல்லாவற்றையும் கை வந்தான் என்று சொல்லி இருக்கிறோம் இந்த இயே ஆராதனை செய்கிற மக்கள பெரும் பகுதி மக்கள் நாங்கள் இயேசுக்கவில்லை என்ற கேள்வி கணங்களை புறமான நியமங்களை கை கொண்டி எழுதப்பட்டிருக்கின்றால் நபர்கள் கவனமாக கவனித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் வேண்டும் என்று இளவராயி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆமருகாமுக்கு தேவன் சொல்லும் வார்த்தைகளில் நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பண்ட வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன் பெருகப்படுகிறேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு முன்னால் சில ஆலோசனைகளும் கட்டணங்களும் அவர் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் நாற்பதாம் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்படையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஹலோ ஆசீர்வாத மாத்திர மக்களுக்கு தேவை ஆண்டனுடைய ஆலோசனை தேவையில்லை என்கிற அளவுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறான் தேசத்தையும் இரத்தையும் தகப்பனடியும் விட்டு விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் பெரிய ஜாலியாக்கி பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான் ஆசீர்விப்பேன் சமைக்கிறது சமைப்பேன் பூமியுள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபரகத்தில் சொல்கின்றார் ஆபரக மறுத்தலை தகப்படை விட்டு புரியா போகிறது அவருக்கு மாற்று வழக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற இடத்தை விட்டு எப்படி போகிறது இங்கே இருந்து கொண்டே ஆசீர்வதிக்கலாம் தானே இங்கே உண்மைதான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் என்ன செய்தார் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு தேவன் காண்படந்து இருக்கிறது ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை கருத்தர் எதிர்பார்க்கிறார் நாங்கள் பாவிகளோடுதான் வாழ்வோம் பாவிகளோடுதான் ஆராதிப்போம் இங்கேதான் இருப்போம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை தான் கை கொள்வோம் ஆனால் இனி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு கிருஷ்ணர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது நான் ஆரம்பத்தில் ஆலயத்தில் சொல்லும் பொழுது இப்படி ஒரு பொதுவான பாவசங்கர் திறந்த சொல்லி ஆகியேன் தப்பிப்பதோடு ஆடுகளை போதும் வழிநட்டி அலைந்து போதும் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டு முறை எங்கள் என்று சொல்லி பொதுவான வந்தாட்டு உண்டு தப்பி போன ஆடுகளாகத்தான் இருக்கிறோம் சுகமும் இல்லதா ஆனா கிருமியாயிரும் ஆனா வழியில போக மாட்டோம் என்பதுதான் அவருடைய பொருளாக இருக்கிறது இந்த ஆபரமக்கு சக்கர்த்தர சொல்லியே அவன் புறப்பட்டு போனான் எழுதியிருக்கின்றபடியால் பிரியமான தேவஜாதமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவிய சொல்லுகிறார் இவ்விதமாக அவர் தேவனை தேவனுடைய காண்பைக்கு அடத்து கடந்து சொன்ன அங்க போய் என்ன செய்தார் என்று ஆவியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு மட்டுவாசனங்களா செய்கலாம் தெரியுமா செய்யூர் மாற வேண்டும் அக்கிரமத்தோடு அதனால் ஒரு வேறுபட்ட கூட்டம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்ற வந்து விட்டோமே மனாந்திரத்தில் எப்படி வாழ்வு என்று சொல்லி அப்படி சிந்தித்து கவலைப்படாதபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார் பலிவுடன் கட்டி ஆராதனை செய்தார் என்று செலுத்தியிருக்கிறது அடுத்த வாசிக்கலாம் மேற்காகவும்ி கிழக்காக தங்கினாலும்பவில குடியிருந்தாலும் சரி உலக மக்கள் மத்திய வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா இறைவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அதே ஆபரம் தேவன விசுவாசித்தான் ஆபரராமுக்கு தெரியும் நம்மை பிரித்தெடுத்திருப்பது இறைவனுக்கு ஆராதனை செய்வதற்காக இறைவனுக்கு தொழுக செய்வதற்காக இறைவனுடைய ஜனமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பழைய ஜீவத்தை பழைய சமுதாயத்தை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு இடத்தில் எல்லாம் பனிபடம் கட்டி கடத்தலை வருடம் வெளியரங்கமாக கடவுளுக்கு ஆராதனை செய்ய வைக்கப்படுகிறார்கள் வீதியிலே ஜெவம் பண்ண மாட்டார்கள் ஜெயம் பண்ண மாட்டார்கள் மற்ற வீடுகளுக்கு போனாலும் ஜெயம் மாட்டார்கள் உறவினர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டால் ஜபத்தை குறைத்துக் கொள்வார்கள் வேறுபடிக்கடவில்லை இந்த உலக மக்களோடு வண்டி ஓடிக்கொள்வதற்கும் பூண்டை விரித்து அப்படியே தலைகளாக இருப்பார் ஐந்து பேர் அவர்கள் செய்கின்றார்கள் எல்லாரும் பிரயாணிகள் வண்டி வருவதற்காக காத்திருப்பார்கள் அவருடைய தொகுதி செய்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாய் மெட்கப்பட்டு மெட்கப்பட்டு கடந்து போகிறது இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் என்னை குறித்து இந்த விமச்சார சந்ததி மக்கள் எவன் வெட்கப்படுகிறானோ நானும் பிதாவின் மகிழ்ச்சியோடு கூட வரும்போது வெட்கப்படுத்துவதன் என்று விரைவாக்கு சொல்லி இருக்கிறது ரிஷிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலே நான் கம்யூனிஸ்டாக இருந்து அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் மாற்றி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது நான் இப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய நிரப்பந்தத்திற்குள்ள வந்தேன் என்று விருப்ப முடியவில் கொஞ்ச காலம் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று தடைசியில் வைத்திருந்தேன் அவள் மறித்து போனபடி நிரூபிக்கப்பட்ட நண்பர்கள் என்னை அழைக்க வந்திருந்தார்கள் அவர்களோடு கூட துறையை பயபடலாம் கொடுத்து அனுப்பிவிட்டு நான் ஒரு நியூஸ் பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு ஒரு பின்னாலே போவேன் நீ முன்னால பூங்க நப்பினால வருகிறேன் என்று சொல்லி என் உள்ள ஒரு வெளிச்சம் என்னை யாரும் பார்த்து வெளுக்கப்படுத்த முடியும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் உண்டா இருந்தது முதல் வாரம் அப்படி போனேன் இரண்டாவது வாரம் பத்திரிகை பேப்பரை வைத்துக் கொண்டு போகும்போது என்னுடைய நண்பர் ஒரு கட்சிக்காரர்கள் என்ன தேவர் இங்கே போறீங்க ஒரு ஆளை பார்க்க போறேன் சாயங்கால ஆபீஸ் சொல்லுங்க அனுப்பினேன் அது ஒரு போய் சொல்ல வேண்டியது அந்த ஆலயத்துக்கு சென்றுவிட்டு மாலையில் வந்து குடும்ப ஜபம் பண்ணிவிட்டு நான் பட்டிலை படுத்திருக்கின்றேன் எனக்கு தலைக்கும் என ஒரு சத்தம் அப்படி சொல்லிக்கொண்டே போகணும் வீட்டிற்கு உள்ளாக அந்த சத்தம் இருக்கிறது ஆள் தெரியவில்லை என்னை குறித்து இந்த போச்சார சொன்னதில் மத்தியில் விழுக்கப்படுகிறவனை நானும் புதாவின் வரும்போது விற்கப்படுத்துவேன் நான் பூவாக துடிக்க ஆரம்பித்தேன் என் துணையின் இடத்தில் கேட்டம் கேட்டதா என்று சொல்லி ஒரு சத்தம் எனக்கு தெரியும் உலகத்தில் அநியாயில் அக்கிரம கால அசூத்தமாக வாழ்கிறவர்கள் அருவறுப்பாக வாழ்கிற உலகத்தில் வாழ்கிறார்கள் நான் இறைவனின் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக மெட்கப்பட ஆரம்பித்து விட்டேன் இனி எப்படி செய்ய மாட்டேன் என்று அணியை கம்யூனிஸ்ட் வாலிபர்களை மாற்றி இருக்கிறேன் தடை போட்டு விட்டார்கள் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி நான் ஏன் என்று சொல்லுகிறேன் எவருக்கு தெரியுமா தேவருக்கு ஆராதனை செய்வதற்காக வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிற தேவ ஜனமே கருத்தருடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் பெரிய ஜாதியாக மாற்றினார் எப்படி இருந்தபடியால் ஆசீர்வாதம் கிடைத்தே தெரியுமா அவர் போகிற இடத்துல கருத்தருக்கு பலிபுடன் எழுதியிருக்கின்றது பதினேழாம் அதிகாரம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை உலக பிரதாரமான ஆசீர்வாதம் வந்திருந்தாலும் உன்னுடைய சந்ததிகளை பெரிய ஜாலியாக மாற்ற வேண்டும் சொல்லியிருந்தார் இன்னும் சந்ததிகள் இல்லாமல் இருக்கும் பொழுது மறுபடி ஆண்டுகள் நடந்து கொண்டு உத்தமனாக நடந்து கொண்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருகப்படுவேன் என்ற உன்னை மிகவும் முகம் வணங்கினான் வயதில் சந்தித்தார் அழைத்தார் மறுதளிக்கவில்லை குறைத்துக் கொள்ள உற்சாக மாற்றமான மனநிலையில் உருவாகின வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த மனநிலை எல்லாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆமியானவர் திருடம் பெற்றுகிறார் அவர் சொல்லுக்கெல்லாம் படிந்து கட்டளை என் புறமான நியமங்களை கண் கொண்ட சந்ததிகளையும் ஈசாக்கு இடத்தில் ஆசிரியர் பின்பற்றி வருவதெல்லாம் பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் தத்திதமாக இருப்பதற்கு காரணம் என தெரியுமா பெற்றோர்கள் கற்பனைகளை கைகொள்ளாமல் போதே இதற்கு காரணம் என்று சொல்லுகின்றது வேதத்தை மறந்தபடி என் பிள்ளைகளை மறந்து விடுவேன் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் தேவனுடைய கற்பனைகளை புறபாடுகளை கவனமாக கை கொள்ள வேண்டும் என்று ஆவியான இடம் பெற்றுகின்றார் அவருகான் தொன்னூற்றி ஒன்பது வயது ஆன போது கர்த்தராமருகாமுக்கு தரிசனமாகிறான் சருவணபல தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நாட்கள்த்தோமனாக இருந்து பின்னாலே உத்தமத்தை விட்டுவிடுகிறது ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தபடி அழைத்திருக்கிறார் ஆகினால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றபடியால் முன்பாக யாரும் முதலிலே தொப்பில அவர் என்ன உண்டாகி இருவர் ஏன் என்னை எண்ணி கலக்க இன்னும் உத்தவனாக நடந்துகொள் என்று சரி நான் உனக்கும் எனக்கு நடுவாகையின் உடற்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் தெளிவாக பெருகப்படுவேன் என்றார் அப்பொழுது ஆபரகம் முகந்த பிறகு நான் தேவனவர்களோடு பேசி வாசிக்கிறார் உடன்படிக்கை என்னவென்றால் உடன்படிக்கை எனப்படாமல் இனி உன் பேர் ஆபிரம் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார் தகப்பனாக ஏற்படுத்தினார் எனப்படும் மாற்றுகிறார் என்று அந்த ஒரு நீக ஒரு லட்சிக பேராக இருந்தாலும் ஆபிராம் என்ற பெயர் வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஒரு பிள்ளை தருவதற்காக ஒன்று நான் அழைக்கவில்லை ஓர் ஆயிரம் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஒன்றிலிருந்து தோன்ற போராளாக இருக்கிறபடியால் பெயரி மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மாற்றுகின்றார் விரும்புகின்ற அதிக் பழுக பண்ணி உன் ஜாதிகளை உண்டாக்குவேன் ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வர் ஒரு சந்ததிக்கும் நான் தேவனாகும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் ஒரு சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கு நித்திய உடன்படியாக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசையா தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வர் ஒரு சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாம நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததியும் என் உடன்படிக்கை கை எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்ன என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகேல ஆண் பிள்ளைகளும் பண்ணப்பட வேண்டும் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்று ஒரு உடன்படிக்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கும் எனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிகளுக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக சாதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கருத்து வேறுபாடு செய்தது நல்லதுதான் ஆராதனை செய்து கொண்டிருந்தது பேரை மாற்றிக் கொண்டது நல்லதுதான் ஆனால் உடன்படிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்க நிறுத்த சோதனை பண்ண வேண்டும் அது உனக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் உனக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானேன் இயேசுநாதி தேர்ந்து கொள்கிற எல்லாருக்கும் அவர் தேவன் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காரணம் எல்லாரும் இயேசுநாதியோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே அவர் தேவனாக இருக்க வேண்டுமாம் அவருக்காக நான் அப்படி செய்ய போறேன் என்று சொல்லி விரைவாக்கு சொல்லுகின்ற யார் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறாரோ அவர்கள் மாத்திருந்தான் அவருடைய மாற்றப்படுகின்றார்கள் அதனால உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவாம் இடத்தில் சொல்லுகிறார் விட்டு விட்டுட்டு வந்துட்டோம் எனக்கெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு ஊரெல்லாம் விட்டு கடவுளுக்கு தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் பேரை மாற்றி ஆச்சு இனிவேரை உடன்படிக்கிறதுக்கு யா என்று சொல்லி கேட்கலாம் உடற்படிக்கை இதாக செய்தார் பதினேழாம் அதிகாரங்களில் வாசிக்கலாம் எல்லோரும் எல்லோருக்கும் உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் ஒரு சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகவேல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனை பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுணுத்துறையில் மாவுசத்தை விற்ப சேதனை பண்ண கடைவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படி செய்து கொள்ளாத சந்ததிகள் என்னுடைய பிள்ளைகளாலே நான் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டுபடி சொல்லுகிறார் இருபத்தி மூன்று இருபத்தி வாசிப்போம் அவன் தொண்ணூற்றி ஒன்பது வயதா இருந்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார் யாவருடைய ஆண்பிளை நினைத்தேன் அப்பொழுது தன் குமாரனாக இஸ்மேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்துக்கு கொண்ட அனைவரும் ஆகி தன் வீட்டில் உள்ள ஆண்பிளை எல்லாரையும் சேர்த்து எனக்கு சொன்னதோ மாமசத்தைதிரமணி நுனித்தோழில் மாமச மண்ணப்படும் போது வயதாக இருந்தால் என்று எழுதப்படும் ஞானஸ் நானத்தை குறித்து தேவத்தில் என்ன இருக்கு தெரியுமா தேவனோடு கூட செய்கிற நல்வர சாட்சியின் உடன்படிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறார் மூன்றாவது கால இருபத்தி ஒன்னாவது வாசிக்கிறார் அதற்கு ஒப்பனையானது ஒப்பனையானது உடன்படிக்கையாக இருந்து பிள்ளைகளாக மாற்றுகிறது நரவமான என்னை ஆசீர் தான் நான் ஞானசேவன எடுப்பேன் எனக்கு இப்படி ஒரு காலம் வரும் ஞானசேவன் எடுப்பேன் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கை என் கட்டளைகளையும் என் நியமங்களை பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை ஆசிரியத்து பெருகப்படும் தேவை ஜாதை நான் தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இப்பொழுது காணப்பட வேண்டும் என்று ஆண்டு விட்டுகின்றார் அவர் உடன்படிக்கை செய்கின்றார் அவர்கள் ஆண்டுகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் அதுபோல ஞானசுரா சொல்லுவது உடன்படிக்கை காலம் தாழ்த்தவில்லை காரணமும் செல்லவில்லை தொண்ணூற்றி ஒன்பது வயதான பிறகும் தேவனும் சொல்லிவிட்டார் விருத்த சோதனம் பண்ணிக் கொள்ள வேண்டும் தேவனோடு உடம்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் நமக்கு அவர் தேவனாக இருப்பதற்கு அந்த செய்து கொண்டால் தான் முடியும் என்று அறிந்து அதற்கு முன்னால் பெரியார் பூங்கள்லாம் செய்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அப்படி இருந்த போது உடன்படிக்கை சொன்னவுடனே மறுக்காமல் வீட்டில் உள்ள யாவை அழைத்துக் கொண்டு போய் அமிதமாக உடன்படிக்கை விற்பனைகள் மிக கவனமாக இருக்கும் என்று எல்லாரும் பார்த்துக் இருக்கிறார் யார் யார் சாக்கு போக்கு யார் காலதாமதம் பண்ணுகிறார்கள் என்ன நோக்கத்திற்காக உடன்படிக்கை செய்ய மறுக்கிறார் என்பதாவதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பின்னர் ஒரு நாள் நாம் விரும்புகின்ற காலத்திலே இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட முடியும் என்று அறிவித்து வருகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வெளிப்படுத்த ஒரு குடும்பம் ஆராதனைக்கு வந்து குடும்ப தலைவர் இந்த உடன்படிக்கை குழுக்கிறார் அவர் ஆராதனைக்கு நேரமாகிவிட்டது என்று பஸ் கிடைக்காதபடி மிகவும் நெருக்கமான குறுக்கள் சாடி எடுத்து முழுகளுக்குள்ள சாடி இல்லாமல் என்று ஆழைத்துக்குள் வந்து இன்னொரு சில மணி நேரம் கிடைத்து உருவம் வருகின்றது மனைவி பிழைவில் வருகிறார் யாராதனைக்கு வந்த பிறகு இங்கே யாரையும் காணவில்லையாம் வெளிப்படத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள் சம மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்களை காண முடியவில்லை இவர்கள் ஆறு பேருந்திலை மிகவும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மாத்திரம் போய்விட்டார் நம்ம இப்படி ஆகிவிட்டோமே இனி என்ன செய்வது என்று இயக்கிக் கொண்டு வருகிறது வழிபடத்தில் உண்டாயிருக்கிறது ஆகியால் திருச்செண்பை மிக கவனமாக காலம் தாழ்த்தாக இருங்கள் வேதவாய்க்கியும் பொய் சொல்லுகிறதில்லை வேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு செல்ல போகிறார்கள் ஆபரமக்கு ஒரு உடன்படிக்கை கருத்து ஏற்படுத்தினார் உடனே அதற்கு கீழ்ப்படித்தார் என்று பரவத்துவாக எழுதியிருக்கின்றனர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் சில வசல்களை வாசிக்கலாம் இருந்து அடிமைகளாக இருப்பதான் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இடத்துக்கு திருப்ப வருவார்கள் என்றார் தாமதமாக வேண்டுமா நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படும் காலம் நிறைவேறின பொழுது புதிய இடத்துல பிறந்தவன் ஆகிய குமாரனை அனுப்பினார் ஆண்டு அனுப்பினார் தெரியுமா பிறகு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் குமாரன் ஆகியிருக்கிறது கடந்து போய்விட்டது ஒரு சந்தி அழைத்துக் கொண்டு இருந்தார் ஆபரகமுடைய சந்தித்து அனுப்ப வேண்டும் என்று விரும்பி அழைத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார் அது போல ஒவ்வொருவரையும் கருத்தர ஆசிரியர் உயர்த்துவதற்கு ஒரு கால வைத்திருக்கின்ற அடிமையாக இருப்பார்கள் யாத்திராக இருக்கிறது பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்னு வருஷங்களை வாசிக்கலாம் யாத்திராகும் பனிரெண்டாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரன் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம் 430 வருஷம் முடிந்த அந்த தினமே கத்துடைய எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புரப்பட்டது அந்த முடிந்த புறப்பட்டது என்று சொல்லி சொல்லுகின்றார்களாம் மறுநாள் முப்பத்தி மாறி இன்னொரு வருஷமா அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் எல்லாம் நிறைவேறிவிட்டது தான் இன்னும் ார் என்பதை எண்ணி ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தேசத்தை சுதந்திரமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதற்கு காரணங்கள் உண்டு என்று சொல்லி நம்ம பதினாலாம் அதிகாரம் ஒண்ணு முதல் வரை உள்ள வாசிக்கலாம் என்னிடும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாக்கு சொல்லி இருப்பேன் ஆயத்தம் பண்ணிந்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் மனு சொல்லப்படல்லை என் காலத்திலிருந்து தந்திருக்கலாம் அல்லவா நான்கு பிள்ளைகளோடு கூட சேர்ந்ததிலே குடியிருந்த மனித மனநாமத்தை மையப்படுத்திருப்போம் அல்லவா என்று சொல்லி சொல்லவில்லை ஆதரகாமின் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதவாக்கி சொல்லுகின்றது அதனால் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து செய்திருக்கிற உடன்படிக்கைகளை பாதுகாத்துக் கொண்டு காலம் பிந்தினாலும் நிறைவேறும் என்பதை அறிந்து கட்டளைகளின் கற்பனைகளை ஒழுங்காக கடைபிடித்துச் செல்ல வேண்டும் என்று ஏமாவி அனைவரும் சொல்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட வேண்டும் தேவன் யாரையும் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையை நினை கொண்டு ஏறி சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் எட்டு முதல் தேவனாய கத்திற்குண்டதாகோடும் எனக்கு ஊழியர் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாக நிறைவேற்றுவதற்கும் ஆதிமுதற்கொண்டிருந்த தன்னுடைய வாக்கினால் தான் சொன்னபடியே தமது தேதி சந்தித்த மீட்டு கொண்டு நம்முடைய சத்திரக்ளினின்றும் நம்மை பதிகிற யாருடைய கைகளினின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாஸ்னாயிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சனே கொம்பே ஏற்படுத்தினார். இயேசுநாதருடைய பரம்பரை குறித்து ஆனந்த உடன்படிக்கைகளாம் வந்து வந்து சொல்லிக் பரிசுத்த சகிரியாய்ப் பொறுங்கார். 우리 சந்நிதியுள்ள நாம் இப்படி ஆசீர்வதிக்கப்படும் பயமின்றி வாளும். அவையே ஆசீர்வதித்து உடனே பெருமைப்படுறேன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவன் கட்டி உண்டாக்கினார் கூடாது என்று எழுதியிருக்கின்றபடி எதிர்பார்ப்பதெல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கின்ற அழியாத ஒரு எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் பிறப்பிய செய்தார் என்று சொல்லுகின்றார் தகப்பதாக பிடிச்ச உடல் படிக்கை திரைத்தேரணி ஆதிபத கொண்டிருந்தாலும் சொன்னபடியே சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்திரங்களில் பரப்பின் மூலமாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறப்போ திருவிழ வாக்கியம் நமக்காகவும் கருத்து அப்படி செய்திருக்கிறார் பிரியமான தேவஜான என்பதை உணர்ந்து கூடிய ஆசீர்வாதங்கள் குறித்த காலங்களில் கிடைக்கும் என்பதை அறிந்து பிரமாணங்களையும் கண்டளைகளையும் கவனமாக கை கொண்டு பணியாற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு திருப்பூன்ற அதிகாரம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார் அவர் உங்கள் எல்லாரும் இருந்து விலைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவந்தமுடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று சொல்லி பேசி சொல்லும் என்றார் வாசீர்வாத வேண்டும் என்றுதான் எல்லாருடைய கேள்வியும் இயசைக்கு அனுப்பி இருப்பது தெரியுமா பொருளாத வழியில் நம்மை விலைக்கு மோசிருనికి வேண்டும்பोदर காணிபீரக கணிபி இருக்கின்றார் பொறாமனவளிலுந்து எப்படி விலக முடியும் தெரியுமா அந்த கற்பனைகளை கைக்குளும்பும் மாத்திரம் நான் விலக முடியும் கற்பனைகளை கைகுளாலும் யார் பரிசுத்தவாதிகள் அடைந்து விலக மாட்டார்கள் பிரமாணத்தை மீறுவதெல்லாம் பாவம் ஆகி கொண்டே போவுنده பிரமாணத்தை கைக்குளாலும் பரிசுத்தமாய் இருந்து இருக்கின்றது ஆதர்ாமன் சொல்லுகிறான் அங்குல் படிந்து உடனே பிரமாணங்களையும் கட்டளையையும் இரண்டின் நேமங்களையும் கைக்கொண்டான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றபடியால் நாகரக அமைப்பு தேர்தலில் சுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதிகாவின் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு மகிழ்ந்தோசனங்களை வாசிக்கலாம் கீழ்படிந்து என் விதிகளையும் என் நான் கற்பனைகளையும் என்னத்தின் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குரிய பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் மூலமாக உலகத்திலே ஏராளமானால் நாம் ஒம் ஏழு தேசத்தில் ராஜாவாகிய நாட்களில் அபியாயனும் ஆசாரிய வகுப்பு சகரியும் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆறு ஒன்ற குமாரத்தை நடந்துள்ளவர்களாக இருந்தார்கள் எலிசபெத்து மலடியாக இருந்ததனால் அவளுக்கு பிள்ளை இல்லாதி இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் மகள் சவுரியாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பகின்படியே நியமங்களின்படியே நடந்து குற்றமற்றவர்களாக நியமனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இது சபத்து ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது குழந்தையில் விட்டுவிடவில்லை நியமங்களை விட்டுவிடவில்லை கற்பனைகளை கைகொள்ளாமல் ஒதுங்கிவிடவில்லை கருத்தருடைய ஊழியத்தை விட்டு ஒதுங்கி போகவில்லை என்று நம்மளுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் நம்மளுடைய ஆசீர்வாத குறை உண்டான உடனே எல்லாம் வந்துகிறது ஆலய வழிபாடுகளை முதலாக நிறுத்துகிறார்கள் ஆலயத்து வந்தால் சாட்சி கொடுப்பதை நிறுத்திக் கொள்வார்கள் அடுத்து திருவிருந்தெடுப்பதை நிறுத்திக் கொள்வார்கள் பின்னர் பிந்திய ஆரம்பிப்பார்கள் பழகு நேரத்தில் வெளியீடு உட்கார்ந்து கொள்வார்கள் நீங்கள் எதை காட்டுகிற தெரியுமா நான் தேவனுக்கு விரோதமான மனதில் விடுகளாக இருக்கிறோம் அவர் ஆவரையந்தே பிறந்தவர்கள் ஆரவருடைய குமாரத்தினுடைய மகள் இவரோடு பெரிய பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய ஆசாரிய உள்ளத்தில் பிறந்தவர் சதோரியா ரெண்டு பேரும் ஆசாரி உள்ளது மயிலும் இருந்த பொழுதும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது அது உள்ள ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியுமாக வாழ வேண்டும் என்று வெறுப்புகள் காலமாக இருக்கிறது அருமையான தேவ ஜனமேசு இறந்தனாக ஏற்றுக்கொண்டதான் நாம் நமக்காக கல்வாரி செல்வன ரத்தம் சென்று மறித்து அடக்கம் உயிரி தழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் என்பதை உணர்ந்து அனுமதித்துக் கொண்டிருந்தது உணவு குறைவுகளை அதிகமாக எண்ணக்கூடாது என்பது சென்னை ஆசைப்படுகின்ற கருத்தரிட சகல கட்டளின்படியே பிரமாணங்களின்படி நியமங்களின்படி நடந்து குற்றமத்துல நீதிமன்றங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா அந்த ஊழிய முடிந்தவர் வெளியே வரும் வயசிலே கற்பகுதி ஆகியோர் குமாரி பெயரிட வேண்டும் அவன் புரட்சி நிமித்த அநேகர் சந்தோஷப்படுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்ன பொழுது அவர் அதை நம்ப முடியவில்லை வயது மிக பிறகு அது எதற்கு என்று சொல்லி எண்ணினார் நம்பாத அந்த நிறைவேறவர்கள் ஊபி அகிருப்பாய் சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்படி அவர் ஊபையனாகவே ஆலயத்தை விட்டு வெளியே வருகின்றார் ஆசாரி மொழி முடிந்து விட்டுக் கொண்ட பிறகு அவர் பலவி கற்பகுதியாகி குமார்ந்து பெறுகின்றார் அவருக்கு என்ன பேர் வைக்க வேண்டும் என்று எட்டாவது நாளிலே உறவில் ஆரம்பிக்கும் பொழுது சொந்த காலில் சொன்னார்கள் தகப்போனுக்கு வாய் பேச முடியாமல் ஆகிவிட்டது இனி அவர் வாய் பேசிக் கொள்ள மாட்டார் தேவாலயத்தில் தெரியாது காரணம் ஊமியனாக தான் வெளியே வந்தார் அதனால் மனதிடத்தில் சொல்லவில்லை அம்மாவுக்கு தெரிந்தது என்று சொன்னால் உணர்த்தி கொடுத்தார் தேவியானவர் இருந்தார்கள் வார்த்தை செய்வதற்காக எலிசபத்துக்கு சென்ற பொழுது ஒரு மனை இரத்தாளாக நலடி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு முடியும் என்று சொன்ன பொழுது அந்த அமௌக்காயிருந்தால் எனக்கும்பத்தை சத்திலேத்தாவியலிசபத் திருந்த காலதாமதமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் சொல்வார்கள் காலத்துக்கு முன்னால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இழந்து போயிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நிறைந்த பிரயோஜனாக இருக்கும் என்பது அறிவித்துக் கொள்கிறேன் என்ன <Sumperator> வைக்கணும் <Sumperator> <Sumperator> <Sumperator> <Sumperator> கர்த்தரமை ஆசீர்வதிப்பதற்கு காலதாமதமாகலாம் கர்த்தரமை உயர்த்துவதற்கு காலதாமதமாக நாம் செய்ய வேண்டும் என தெரியும் ஆதரவு அமைப்போருடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்து கட்டளைையும் புறம்பணுகளின் நியமங்களை கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற வாக்கு சொல்லப்படுகின்றது அவருதான் தேவதை விசுவாசித்தார் விசுவாசிப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கட்டளைகளையும் பெறமானுகளை விசுவாசிப்பதுதான் தேவனை விசுவாசிப்பது என்று வேற்றில் எழுதியிருக்கிறபடினால் நம்ம அவர்கள் இப்படிப்பட்ட விசுவாச முடிவாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை தேவசகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நியமம் என்று சொல்ல வேலை பொழுது செய்யப்படுவதற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறோம் நித்தி நித்திய காலமாக செய்து கொண்டே கை கொள்ள வேண்டியது பிரமாணங்கள் நியமங்கள் என்று சொல்வதுக்காக மாற்றம் சொல்லப்படுகிறது எந்த காரியத்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த ஏரியந்து முடிக்க வந்தது இருந்தது எல்லாரும் ஆறு இடத்தில் முடிவுறுத்தார்கள் முறையிட்டால் எழுதியிருக்கிறது ஒரு கோ உண்டு அற்புதங்களை செய்த கோல் சிறந்த சமுத்திர சமுத்திரமே ரெண்டாக பிரிந்து போக முடியாத செயல்படுத்தினோத்தில் ஜெயம் பண்ணுகின்றார் அங்கே நியமத்தை கற்றுக் கொடுத்தார் பரிசூத்தாடியான விளைவித்திருக்கிறார் யாத்திராகும் பதினைந்தாம் இருபத்தி மூன்று முதலீச்சரவாசர்களை வாசிக்கலாம் அவர்கள் தாராவிலே வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தால் அதை குடிக்கோம் என்றார்கள் தெரியும் <Sanye> <Sanye> தெரியும்பார்கள் ஆண்டு தண்ணீர் கசப்பாகி போய்விட்டது இந்த வேறு தண்ணீர் கிடைக்க முடியாதே இந்த மக்களுக்கு நான் என்ன செய்யப்படும் என்று கரு மரத்தை காண்பித்து அதில் ஒரு கொண்டை வெட்டி கொண்டிருந்த போடு இந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிடும் நியமத்தை என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் ஆண்டவரை முருகருக்கிறார்களா முறையிடுகிறார்களா அல்லது வேறு ஆண்டவர்கள் தேட வேண்டும் எண்ணுகிறார்களா என்று ஆண்டவர்களை சோதித்தார் என்று சொல்லி அருமையான தேவ ஜனமே ஆதார குறைவுகள் பஞ்சங்கள் பசுகள் வந்தாலும் கற்புரத்திலே கேட்டு நியமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசோதனை அர்த்தவசரத்தை வாசிக்கலாம் கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டுக்கு ஒவ்வொரு நியமங்களை கருத்தாக கைகொள்ளும் பொழுது கொடிய மாதைகளின் வேதனை சட்டத்திற்கெல்லாம் நியமங்களையும் பெருமாணங்களையும் கட்டளைகளை கை கொண்டு வந்தார் என்று எழுதி வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக சொத்துணித்து மையப்படுத்த வேண்டும் என்று வேதவாக்கிய நமக்கு படிப்புகிறார் மிதமாக ஆபரகாம் முத்தமனாக நடந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆபரகம் என் குழந்தைகள் பிறக்கவில்லை வாக்குத்த குழந்தை கிடைக்கவில்லை சாராளுடைய கற்பங்கள் எல்லாம் நின்று அவர் கற்பம் செத்து போயிட்ட வேண்டுமே தெரிவிருக்கிறது இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய விருப்பங்கள் தெரியுமா அந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்றது என்ற விருப்பம் இல்லை எண்ணம் எப்ப உள்ளத்திரை சொத்தில் மாத்திர்தான் பேசுகிறா நேரடியாக ஒரு நாளின் இடத்தில் வந்து பேசக்கூடாதான் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு மன்னித்து விடலாமே என்று சொல்லி ஆபரகாம் பலதனையும் முறையிட்டுக் கொண்டே இருந்தாராம் ஆசையாகவே இருந்தாராம் ஆண்டோரை பார்க்க வேண்டுமே ஒரு நாள் அப்படி கூடாரத்துக்கு வர மாட்டாரா என்று சொல்லி ஆபரகாம் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார் என்று அருமாட்சிகராக இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சந்ததியாக இருந்தான் என்றார் அவர்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு இந்த ஆளுக்கு என்ன ஐம்பது வயசு கூட ஆகல ஆபருகாம் நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது பரே பார்த்தார் என்று சொல்கிறார் என்று சொன்னி அவர் மீது கோபப்பட்டால் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் நாளை காண ஆசையாயிருந்தான் அருமையான தேவஜான அவரது அமைப்போல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதான அவர்கள் அமைப்போல் அவரது அமைப்போல் உடற்படிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் காலமானதுமானாலும் நம்முடைய ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று எதை சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு மருதன் குறைவெல்லாம் நிறைவாகிவிடும் என்று சொல்லுவது ஒரு அமைச்சரிடத்தில் மனு கொடுக்கிறார்கள் கட்சி தலைவர்கள் மூலமாக அது ஒன்று பதிலு சரியாக வரவில்லை அமைச்சர் வருகிற இடத்தில் பார்த்து மனு கொடுக்க வேண்டும் விரும்பி அப்படி மனு கொடுத்த அணிய நன்மைகளை பெற்றுக் போல இறைவனிடத்தில் ஜனத்தின் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக சாட்சியின் மூலமாக பல காரியங்களும் தேவனுக்கு தெரியப்படுத்திக் அதெல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் ஹலோலியா அதைவிட பெரிய ஒரு மேன்மை தெரியுமா தேவனை நேர்லே பார்க்கிற ஒரு மேன்மை அந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களை அசைக்க வேண்டுமா ஹலோலியா ஆபர்வாமின் நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு கரி கூர்ந்தான் ஹலோ இப்போ இயேசுனாவின் சிறுவன் அடிக்கப்பட்டிருந்த அப்படின்னால் சிலுமை காட்சியோடு நம்முடைய கண்ணு முன்னாக அடிக்கப்படவில்லை பார்க்க வேண்டும் ஆசையாக இருந்தார் அந்த யகோவாப்படி விற்று கடந்து வருகிறார் ரெண்டு தேர்வு கூட மூன்று பேராக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதியாகவும் பதினெட்டாம் ஒன்று முதல் சில பூமியிலே கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது மூன்று புரிசன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் இதோ மூன்று புரிசன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் கண்டவுடனே அவன் கூடாத வாசல் என்று அவர்களுக்கு எதிர்கொண்ட ஓடி தரை மட்டும் குறிந்து அவளை கண்டவுடனே அவன் குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அறிவித்துக் கொள்கிறேன் ஊர்களுக்கு மாத்திரம் நமக்கு எல்லாம் விசுவாசிகளுக்கு எண்பத்தி ஒன்பது வயசு இவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசு கலவட்டங்கள் அப்படி இருக்கிற காலத்தில் இவர் மத்தியான கூடாரத்தை மட்டும் வெளியே ஒரு மரத்தொடரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கிருமை கிடைத்தான் கிடையாது ஒரே ஒரு கூட இருந்தா கூடாரத்தில் தான் சாரு ஆளு அம்மா அவர்கள் தங்கிடுவாங்க வாசிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம் அது இருக்கிற சில்லறை காரியெல்லாம் அடுத்து தூர போட்டுவிட்டு அது இருக்கிற பெரிய காரிகள் நாம் புனிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் நீங்கள் உங்களுக்கு வழியே போகலாம் அடிய இடமுறைக்கும் வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்ற அதுக்கப்புறம் தெரிந்திருக்க மாட்டார் போல ஆண்டு நான் யாரிடத்தில் காலத்தினாரண உடையிலாம் கிடைக்காது நமக்கு படிப்பிக்கிறது தேவதூதரை தள்ளி வைத்தார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு ரஷ்மைப்பு கொடுக்க வந்தவர் என்பதை பின்னால் அவர் புரிந்து கொண்டார் அறியாமல் தேவதித்ததுவாமி வசதி படைத்தவர்கள் கூட சிலவர்களில் கைவிடப்பட்ட நிலைமை வீடு தேடி வரலாம் வந்தவர்களை துரத்தி அடிக்கிற மனதில் காணப்படக்கூடாதான் அவளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உணவருந்த உணவளித்து அனுப்ப வேண்டுமா அப்படி அறியாமல் ஏற்றுக்கொண்டு மனத்தினை உட்காரம் எடுக்க போகிறார் போய் சீக்கிரமாய் மூலபடி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்படி என்றால் நம்ம வீட்டில் உள்ள சாராயம் என்ன செய்வீங்க நினைக்கிறீங்க இப்ப நல்ல கல்வியா இருக்கும் போது வீட்டுக்காரருக்கே சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் லேட்டா போயிட்டேன் வேற வேலை கிடையாது பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பாடு எங்கேயாவது ஓட்டல போய் சாப்பிடும் இருக்கிறாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு வீட்டுல மருத்துவர்கள் கொண்டு வச்சிட்டு அம்மா மூணு மணி மாவை எடுத்து அப்பவும் சொல்லு குடிகளான கல்வியான பிறகு வேலைக்காரியில் இருந்த மாதிரி தெரியல பெருமையை சாராளையும் பார்க்க வேண்டும் என்று ஆமியானவர் சொல்லி வைத்திருக்கிறார் இதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஒரு குடும்பத்தினரு வேலை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சரியாக மதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற அதிகாரம் இரண்டாவது நோக்கி பாருங்கள் அழைத்துவதித்து உங்களையும் ஆசீர்வதித்து பெருகப்படுவோம் என்று சொல்லுகின்றார் ஆசீர்வாதத்திற்காக சொல்லுகிறது விழுந்து போனவங்க விழுந்துட்டு இடத்திலிருந்து அவருக்கு குறைந்து போய்விட்டது அவர்கள் தேவதூதலை விமசரிப்பது ஆசீர்வாதத்தினுடைய நிறை உண்டாகும் என்று சில பேர் சொல்லுகின்றனர் இந்த மூன்று பேருக்கு உடனே அண்டைக்கு சென்று ஒரு குளத்தை கண்டுபிடித்து அடித்து சமைத்து அதிர்ச்சீக்கரமாக கொண்டு வந்து கன்றையும் எடுத்து வந்து அவர் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தொடைய நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அழைத்துக் கொண்டு வந்து இவ்வளவு செய்ய வேண்டுமானால் உள்ளம் எவளவுரிந்து நேசிக்காதவர்கள் சொல்ல நேசிக்காதவர்கள் உறவினர்களை நேசிக்காதவர்கள் ஞானியை மர்மகளை நேசிக்க முடியாத சமுதாயம் பெருகி இருக்கிற நம்மவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆதரவாமின் மூலமாக சாராளின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது அவர்களுக்கு எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்த கண்டு அடித்துக் கொண்டு வந்து அப்பத்தெல்லாம் சுட்டு சாப்பிடும் அவர்கள் இவருக்கு இப்ப ஆபரகாம்புக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது வழி போக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு வச்சா சாரால் பேரலாம் தெரிஞ்சிருக்கிறது அதிர்ச்சி ஆகிவிட்டது சொப்பனத்தில் பேசின அதே சத்த உங்கள் அந்த உருவத்தை பார்க்கறது இப்பொழுது உருவத்தில் வந்திருக்கிறார் யாரால் இங்கே என்று கெட்டவுடனே அவரை நமக்கு மிகுந்த அதிர்ச்சியும் சந்தோஷம் அவருக்கு பின்புறமாக கூடாரை கேட்டுக்கொண்டு ஆண்டுகளாக கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதம் மற்ற பே போட்ட நெருக்கத்தையும் வருத்தத்தையும் கடன் தொல்லை வைத்து விட்டார் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்காத கடவுளை நான் பார்க்க வேண்டும் என் ஆண்டு பேச வேண்டும் அவர்கள் தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வு தமிழத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லுகின்றார் தலைப்பனாய் ஆபரமையும் உங்களை பற்ற சாராய் நோக்கி பாருங்கள் அலேலியா அவர்கள் இந்த வாழ்ந்தார்கள் அவளுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்து காலத்திலே கை கொண்டபடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பிள்ளை இல்லாத இருந்த போதிலும் அவர்கள் சர்த்தரிட்ட சகல கற்பனின்படி நடந்து நியமங்களின்படி நடந்து குற்றமற்ற நடந்து முன்பாக நீதி உணவலாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிப்பவர்கள் தப்பிதமாக போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கடவுளு ஆசீர்வதிப்பார் எப்படி இருந்தாலும் கண்ணீரை துடைப்பார் எப்படி இருந்தாலும் கைவிட மாட்டார் என்று மனிதர்களை பாவியாகவே வாழ வைத்து கொண்டு கடந்து போய்விடுகிறார்கள் ஏதும் சொல்லுகின்றது கீழ்பேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர் படிக்கை ஞான செய்ய சொல்கின்றார் நமக்கு தந்து நம்முடைய தேவனாக மாறுகிறார் என்று சொல்லுவேன் சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு தான் பிள்ளையாக இருக்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் சில வசங்களிடம் நீங்கள் சொன்னுள்ளலயமா இருக்கிறீர்களே பிள்ளைகளாகியமை குறித்து புதிய பாட்டு மக்களை குறித்து வேண்டும் என்ன நாம் சொல்லுவது என்று சொன்னால் ஆலயமாக இருக்கிறோமே ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தமே வாசம் உதாவியர்கள் தேவனாயிருப்பேன் அவள் ஜனிகளாயிருப்பாள் சொன்னபடி நீங்கள் விக்கிரகம் என்றால் என்ன நினைக்கிறீங்க ரோட்ல சீன வச்சிருக்கிற சொல்லல ஜீவனை பெறாது எல்லாரும் விக்கிரகமாக இருக்கிறார்கள் ஜீவனிட்ட ஒரு பொருளுக்கு தான் விக்கிரகம் என்று சொல்ல அவர்களுக்கு வாசப்பண்ணி அவர்களுக்குள்ளே தேவனாக இருப்பேன் அவள் ஜனங்களாக இருப்பாள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஆலயமாக பரபொட்ட பிரிந்து ஆனபடியா நீங்கள் அவர்களை நடுவிருந்து பரபொட்ட பிரிந்து போய் அசுத்தமானதே தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அசுத்தமானதே தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக் கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியருமாய் تیرின்றே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியருமாய் இருப்பின் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார் ஹ Alleluia குமாரியிருக்கிறார் <Sessly> நடத்தொண்டே வருது வயது கால திட்டத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து மாதங்களாகும் அது ஒரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அடுத்த பத்தாவது மாதத்திலே குழந்தை பிறந்திருப்பான் அவனிடத்தின் உடன்படிக்கை நிறைவேற்றும் என்று சொல்லி அறிவு ஆண்டவர் சொல்லுமா நமக்குள்ள நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை ஆவியினால் உணர்த்திருமை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை நான் முகமுகமாக பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வருமானால் அந்த ஆண்டவரை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றன வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது பலத்த நஷ்டங்களும் பலத்த கஷ்டங்களும் ஒரே நாளிலே விளைந்து விழுந்த மல்லாமையிலும் எல்லாம் அக்கிரி விழுந்து எரிந்து போய்விட்டது சாப்பாட்டு கொண்டீர்கள் என்கிற வாழ்க்கும் சூழலை உருவாகிவிட்டது அடுத்தபடியாக ஆடுபாடுகளுக்கு எல்லாம் களவாடி போல் கொண்டு போகிறது வேலைக்காக ஆடிவிட்டு கொண்டு போட்டு விட்டு மக்கள் தேசத்து மக்கள் போய்விட்டார்கள் அடுத்த செய்திதமாகறந்து கொண்ட பத்து குழந்தைகளும்ட்டி கொடுத்த பத்து பேரும் சாப்பிட வேண்டும் இப்படிப்பட்டெல்லாம் செய்து பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர் செய்தி ஒரு நாள் ஒரு சகோதரின் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மத்தியான விலையிலே மனாந்திரத்தில் புயல் காட்டுகள் நான்கு மக்களும் சோர்லே மோடி அந்த வீட்டை தள்ள பத்து குழந்தைகளை ஒரே நேரத்தில் சேர்த்து போய்விட்டது பிரியமானவில்லை நம்முடைய ஆவிக்கடி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் ஏற்படுமானால் முதல்ல யாரும் தேசிப்பாங்க தெரியுமா கடவுளை தான் தேசிப்பாங்க கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்துக்கார்கள் பிரியமாவுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் செம்மையாக்கி கொண்டு எவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்தாலும் என் ஆயு வைக்கின்ற நிர்வாணியாக வந்தேன் நிர்வாகியாக கர்த்தர் கொடுத்தார் கருத்து எடுத்தார் கர்த்தி லாபத்திற்கு தேபக்தி உள்ளவர்கள் உள்ளவனாக சண்மார்க்கனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகிற மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எல்லாரும் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் ஒரு பரீட்சை வரும் இவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காக இந்த வைக்கிறார் இவ்வளவு நாள் கேட்ட பிரசங்கத்தின்படி எழுகிறார்களா அதற்கு மாறாக ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக பரீட்சைகள் தரப்படுகின்றது எந்த பரீட்சையிலும் இரவுகள் தைரியமாக இருக்க வேண்டும் அழைக்கப்படுகிற ஆடுகளை போல என்னப்படுவோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவ அன்பு வீட்டினை பிரிப்பவன் உலகத்தில் உள்ள எந்த குறைத்து வருத்தம் அறிவித்துக் கொள்கின்ற போய்விட்டது அடுத்தபடியாக சரிதம் முழுவதும் அழுகி ஆற்றி படிக்கக்கூடிய போன்ற வியாதி உதடு மாத்திரம்தான் சுத்தமாக இருந்தது கருத்து தீர்ப்பதற்காக மற்றபடி உச்சிலிருந்து உள்ளங்க அணுகி போய்விட்டது ஓட்டு எடுத்து சுரண்டு கொண்டு புத்த மேற்றில் உட்கார்ந்திருக்கிறது வீட்டில் உள்ள அம்மையார் திறத்து விட்டார்கள் வெளியே சாகப்படாத மனுஷா இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அந்த தேவனை தூஷித்து சீமனை அம்மாமார் சீக்கிரமா ரிச்சிப்படுவாங்க சீக்கிரமாக பின்மாறியும் போவாங்க போல குடும்பத்தில் ஆரம்ப காலத்தில் ஊர்ல வரல எல்லா வியாதியும் முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு வரும் ஹைபாய்டா இருந்தாலும் மஞ்சள்வாக இருந்தாலும் எல்லா வியாதியும் வீட்டில் வரும் படுக்கையில் கடைசில चले செத்துட்டே இருக்கோம் நான் ஊருத்துக்கு போறப்போ போன ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு நான் வரலாம் பிராஞ்சில போய்ட்டு வீட்டமா செல்வான்னு குழைக்கிறது சீரியஸா இருக்கு என்ன பண்ணன்னு சொல்லி நான் சொல்றேன் என்றால் நம்மோடு கூட இருக்கட்டும் போனா கரவோடு அங்க மீ இருக்கட்டும் அதுக்கு மேல நாம வந்து பாட முடியாது வேற தொடர்ந்து சென்றுட்டே இருந்துட்டு ஊリート போய் селиர்னாடி அந்த பிள்ளைகள் சேமாக்கிடம் அடுத்தால அடுத்துட்டங்க சோக்கடு வருது நம்மளை தோடி ஓடி விருகுறார்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்க ஜெயித்து சுகமாகிவிட்டதே என்னுடைய பிள்ளைகள் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருந்தார் என்று சரித்து சொல்லியிருக்கிறது அதனால் பெரியவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் கிறிஸ்தியனுக்கு தேவன் என்ற மனைவியில கூட வாழ வேண்டும் என்று அவியான சொல்லுகின்றார் அவர் சுவாசித்தார் அது அவருக்கு ரீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அவியான அவரை குற்றம் சாட்டுகிறார்கள் அவர் கற்பனை நோக்கி பார்க்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எந்த ஆதரவும் மாறுதலும் இல்லை என் மீட்பை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருந்தார் என்று தாக இருக்கிறார் யோ இந்திய புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு வரை மீட்பு அவர் நிற்பார் என்றும் அழகி போன பின்பு இன்றைய தோல் முதலாவதும் இருந்து தேவனை பார்ப்பேன் நானே பார்ப்பேன் அவரி காணு வாந்தையால் என் உள்ளுந்தரீயங்கள் எனக்குச் சோர்ந்து போகிறது இந்த வாஞ்சியால் என் உள்ளுந்தரீயங்கள் எனக்குச் சோர்ந்து போகிறது ஆடு மாடுகள் சிட்டுப் போட்டைங்கர கவ இல்லை பத்து பலியை ஜெந்து போடுவேங்கர கவினாலும் சோர்ந்து போகவில்லை இந்த சரீரம் இப்படி நாற்றம் அடிந்து அழுகுளாமல் போய் கட்டிய மனைவோடு அணைவருக்கும் முடியாத சூழலுக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் சோர்ந்து போகவில்லை இந்த மீட்பரை பார்க்க வேண்டுமன்றே வாஞ்சினால் எனக்குச் சோர்ந்துண்டாயிருக்கு ஹalleluya ஹalleluya பார்ப்பில மிகவும் குறைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவரை போயிட்டாலும் சரி சரீரத்தின் தோல் முதலாளிகள் அணி போனாலும் மற்றவர்கள் சொப்பணும் என்று சொன்னது நான் பார்க்கவில்லை என்னுடைய கண்களால் அவரை காடுவேன் இந்த வாஞ்சினால் என்னுடைய உள்ளேந்திரிகள் எனக்கு சேர்ந்து போகிறது பெரிய தம்மை காண வேண்டும் தேடுகிற எல்லாருக்கும் கருத்தர் தரிசனமாக ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல ஒரு குழந்தை தாயை தேடி அழுது கொண்டிருக்கும் போது எந்த தாய் மந்தப்பிலே பார்க்க மாட்டோம் சொல்லி கணினிகுதமாக இருக்க மாட்டாள் அந்த தாய் மறந்தால் மறப்பதில்லை அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நிரும்ப வேண்டும் என்று ஆணையார் அவர் சொல்லுகின்றார் னுடைய எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து யோக போனால் அவர் தரிசனமாகிறார் வாசிக்கலாம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது என்பது கேள்விப்பட்டேன் கண்களுமை காண்கிறது அலேலியா இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன் இப்பொழுது கண்களுமை காண்கிறது அலியா அந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளங்களில் நிறப்பற்ற எல்லாருக்கும் வாழ்க்கையில குறைவுகள் உண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் இல்லாமல் உண்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில வேதனைகள் உண்டு ஏன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா தம்மை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று வேதனைக்கும் இந்த உணர்வுகள் உண்டாகட்டும் இந்த ஆண்டவரை நான் பார்க்க வருகையில் தரிசிக்க முடியும் என்று சொல்ல அப்படியோ ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து விட்டபடினால் அடுத்தபடி வியாதி நீங்கிவிட்டது குறைவுகள் எல்லாம் மாற ஆரம்பித்தது முன்பிருந்த செல்வத்தவரை ரெண்டு மடங்கான செல்வங்கள் வர ஆரம்பித்தது பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்த இடத்துல இருபதாயிரம் ஆண்டுகளும் ஏழாயிரம் ஒட்டங்களிடத்துல பதினான்காயிரம் வட்டங்களும் பெருகி ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டைகளும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கலைஞர்கள் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரும் மூன்று குமார்த்து பிறந்தார்கள் மூன்றாம் மகளுக்கு எமிமான் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெச்சியான் என்றும் மூன்றாம் மகளுக்கு கிரேரேப்பு என்று பெயரிட்டான் தேசத்தில் எங்கும் யோகின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவள் தாப்பனவர்கள் சகோதரர் நடைமுறை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோகுவின் நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோகுவின் இடநாளாயிருந்து பூரண வைகுளவனாய் அவர் எடுத்துக் நம்மை நேரடிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பதினாலும் ஆண்டுகளும் இருக்காட்டி போன கருத்து கொடுத்த செத்து போன பத்து பிள்ளைகளும் ஏழு ஆண் பிள்ளைகளும் பெண்பிளும் மறுபடியும் அப்படியே பிறந்தார்கள் அரசனாகி தாதிகளுடைய வாங்கிகள் அப்படித்தார் அவர் ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்திற்கு நிறுவனை பார்த்து தரிசித்து வணங்கி போனார் என்று சொன்னுகின்றது ஆலயத்துக்கு வரும் பொழுதுதெல்லாம் வாஞ்சியோடு அவர் வருவார் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது சங்கீதம் இரண்டாவது உமே பார்க்க கண்டேன் மற்றவர்கள் வைத்திருக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா இப்படி விசுவாசத்தோர் நம்மை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்கள் படுகிற மக்களுக்கு மக்கள் பிடிந்து நியமங்களை கை கொண்ட பண்ணினால் உன் சந்ததிகளை நான் ஆசீர்வித்து பெருகப்படுவேன் உன் சந்ததிகள் போதிய ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஈசா இடத்துல சொல்லிய போது பயப்படுகிறந்து <interpretations> கர்த்தியூ சங்கீதம் பதிமூன்றாவது ஆசீர்வதிப்பார் ஆடு வைத்துக் கொண்டிருந்த குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டு ஏழகமாக நினைக்கப்பட்டிருந்த ஒரு தாதி எட்டு குமார்கள் இளைவராக இருந்தார் ஏழு பேர் வீட்டில் உட்கார்ந்து வீட்டுக்காரிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கும் கொஞ்சம் ஆட்டை பிடிச்சு கொடுத்து காட்டில் அனுப்பிவிட்டார் அப்பா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவர் என்று அனுப்பப்பட்டிருந்த போது அவர் தேவனோடு கீழ வார்த்தைகளை வாசித்து ஈசாயி மகனாகி தாமிதின் இறுதியத்தை கேட்ட முதலாக கண்டேன் எனக்கு சித்தமான யானத்தின் சீவான் என்று சொல்லி சாமி திருக்க தரிசன மூலமாக அவனை அரசராக அபிஷேகம் பண்ணி எடுத்திருக்கிறார் ஆண்டுகளுக்கு பின் ஆள் அடைந்த காலங்களை மறந்துவிட்டதே இல்லை கொஞ்சம் வாழ்விலே ஏறு வந்தவுடனே முதலாவது ஆண்டவரை தான் மறக்கிறார்கள் மறக்கிறார்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை மறக்கிறார்கள் ஞாபகம் இதற்கு மாத்திரளுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகின்றது போன்ற பக்தர்கள் அப்படி இல்லாதபடி கருத்தருக்கு பயப்படக்கூடிய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் அவர் உயர்ந்தப்பட்டு மேன்மை அடைந்திருக்கும் பொழுது முதல் வயதிலே சாலமோனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா என் குமாரனாகிய சாலமோனே உன் புழாக்களின் உத்தபித்தோடு உற்சாக மனுவோடு அவரை சேமிக்க வேண்டும் அவரை நீ தேடினாலும் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டாதவரோடு கைவிட்டு விடுவார் என்று மகன் சொல்லுகின்றார் விட்டுவார் விட்டுனால் பிரியமான தேவ ஜனமே தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டபடினால் அந்நிய ஜாதி பெண்களை வாகம் பண்ணக்கூடாது என்று பிரமாணம் கொடுத்திருந்த போதிலும் அந்நிய ஜாதி பெண்களோடு கூடம் பண்ணி வயது காலத்தில் அவர்கள் சத்தத்தை மதிக்க முடியாதவர்களுக்கு போயிட்டார் அவர் அரசனாகி தாமில் சொல்லுகின்றார் இப்போது நீ தேவனுக்கு பயப்படுறது என்று அறிந்திருக்கிறேன் கருத்துக்கு பயப்படுது கோயிலுக்கு வர்றது சாட்சி மாத்திரம் இல்லை எ காரியமாக இருந்தாலும் சரி கருத்தர் சொல்லிவிட்ட ஆள் செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமையை கருத்தருக்கு பயப்படுகிறார்கள் அவர்களை கருத்தர் ஆசீவினை பார்ந்து பரிசுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றது இருபத்தி ரெண்டாம் அதிக பன்னிரெண்டாவது ஒப்பு கொடுத்தபடி ஒப்பு கொடுத்தபடினால் பயப்படுகிறவன் என்று இது வரையிலும் இல்லா காரியத்தினி பயப்படக்கூடியவராகத்தான் இருந்தாய் இப்பொழுது அப்படியே இருக்கிறாய் ஏக பொதுமேல் எனக்காக அவரை ஒப்புக் கொடுத்தபடியினால் பிள்ளை இல்லாதவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் பிள்ளை வளர்ந்து பதினாலு வருஷமான பிறகு அந்த பிள்ளையை மூடியாத மலையிலே கொண்டு போய் எனக்காக பலி செலுத்துவாயா புரியுமா தேவ ஜனமே அதிர்ச்சியான ஒரு வார்த்தை பார்த்து சரிதம் இல்லாமல் செத்து போன பிறகு சாராருடைய சர்ப கற்பு போன பிறகு அவருடைய குமாரனை தந்து இளன் மூலவாருடைய சந்ததிகள் வளரும் ஆசூதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாரே இதனை பலிசலித்து விட்டாலும் மறுத்தோர் என்று உயிரோடு நேற்று சொன்னதெல்லாம் மறந்துடுவோம் யோசித்தது அழைத்தது ஆசீர்வதிப்பதற்காக அப்படியேற்றுடன் சரியாண்டவரே பரிசுத்த புகழே மறுநாள் காலிலே சாராட்டத்தில் சொல்லுகின்றார் நானும் பிள்ளை ஆண்டான போய் கருத்தருக்கு பரிசுரித்து விட்டு திரும்ப வருவோம் மலையடி வாரத்தில் மூன்று புரியான தூரத்திற்கு அங்கே போய் அந்த மலைக்கு போனார்கள் மலையடி வாரத்தில் மேலை காரணத்தில் சொல்லுகின்றார் யாரும் பிள்ளையாண்டவான திரும்பி வருவோம் பெரிய விசுவாசம் தெரியுமா பரிசெலுத்த மகனத்தால் பரிசெலுத்தப் போகிறார் அப்படி இருந்து அவருக்கு எப்படி விசுவாசம் தெரியுமா இந்த இவனில் இருந்து சந்ததியை நான் திருகை செய்தேன் ஒருபோதும் வாக்கு மாட்டார் நம்ம கொடுத்த வார்த்தைகளை நாம் அவிசுவாசம் கொள்ளுகின்றோம் சந்தேகப்படுகின்றோம் காலம் தாழ்ந்த பொழுது கலக்கப்படுகிறோம் ஒரு மறுப்படைகிறோம் அப்படியாக தேவனை விசுவாசத்தது போது நம்முடைய விசுவாசம் இருக்கட்டும் ஆபர்வாம் சொல்லுக்கெல்லாம் கேட்பீன் என்று பெருமாணங்களின் விதிகளை நியமங்களை கை கொண்டால் நான் உண்மையின் சந்தைகளை ஆசீர்வதிப்பேன் அருமையான தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்மை அழைத்திருக்கிற பெருக்கிறார் இதற்கிடையிலே வருகிற சோதனைகளிலே நின்று பார்க்க வேண்டும் நான் சோர்ந்த பகாம இருக்க வேண்டும் அவரு கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் சொன்ன பக்தரை போல எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நம்ம பெருக வேண்டுமா விசுவாசம் அதனால் பத்திரம் சதுமாயாகி ஆதரவாமையும் உங்களை பற்றிய சாராளை நோக்கி பாருங்கள் பாருங்கள் விசுவாசம் வளரட்டும் ஆதரவாமையை போன்ற சாராலை போன்ற விசுவாசம் நமக்கு பெருக்கெடுத்து ஓடட்டும் herr peri aashirvikkikuri ner nergi vandu kondirukana hallelujah hallelujah andha 430 varsha mana andheera raathrigalile serveel makkal eithu vittu porappatta pole namakku or naal nerikkira aashirvikkatharkaga ovvor ulubathi avasirudhu uyarthu ner por naal nerikkirar andha naalil avar aashirvikkatharku namudi paanjigal ellaam namude devarodu irukkattum devarai paarkkavendum endirukkattum avarkku munnadi namude devana darshikkavendum endu unarvadu ulathil nerappattum நம்மை ஆசீர்ப்பு மேம்படுத்தப் போகிறார் கரத்திறந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக